பாடம் ஐம்பத்தி நான்கு அடிமையும் விடுதலை செய்யப்பட்ட அடிமையும் இமாமச் செய்வது ஆயிஷா அவர்களின் அடிமை தக்குமான் என்பவர் ஆயிஷா அலி அல்லாஹா அவர்களுக்கு இமாமாக நின்று குரானை பார்த்து ஓதுவார் தவறான முறையில் பிறந்தவன் கிராமவாசி பருவமடையாதவன் ஆகியோர் தொழுகை நடத்துவது கூடும் நபிசலாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய வேதத்தை நன்றாக கூடியவர் மக்களுக்கு இமாமாக நின்று தொழுகு நடத்தட்டும்